நீட்சடையவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள் அவர் சொல்வதை கேட்டு நடங்கள் இதை அணியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பேடியை பின்பற்றி அதாவது ஆணும் பெண்ணும் மற்றவரை பின்பற்றி அவசியம் ஏற்பட்டால் தவிர தூழக்கூடாது என சுகுறி